تَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَتَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَتُؤْمِنُونَ بِاللَّهِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَنْ رَأَى مِنْكُمْ مُنْكَرًا فَلْيُغَيِّرْهُ بِيَدِهِ فَإِنْ لَمْ يَسْتَطِعْ فَبِلِسَانِهِ وَإِنْ لَمْ يَسْتَطِعْ فَبِقَلْبِهِ وَذَلِكَ عِضُّ الْإِيمَانِ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ சர்வ புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும் சராக் என்ற கருணையும் சலாம் என்ற ஈதேசமும் எங்களுடைய தலைவர் மேலாண் அரசூளுவாகி சொல்லு அணைகல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் அல்லாஹின் நெல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கட்டளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி புதர்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளை இருக்கின்றேன் அல்லாஹின் நெல்லடியார்களே சகோதரர்களே உண்மையிலே அல்லாஹு எங்களுக்கு மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை தந்திருக்கிறான் எதற்கு தந்தான் என்றால் எங்களுடைய ஆசிரத்தை தயாரிப்பதற்காக மவுத்து நிச்சயம் மவுத்து விஷயத்துல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல எடுக்கிறாங்க உலகத்துல நாட்டு கடவுள் இல்ல ஆண்டவன் இல்ல தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க மவுத்து இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்ல உலகத்துல மவுத்தை மறுத்தவன் எவனும் இல்ல மறுக்கக்கூடியவங்க யாரும் இல்ல ஏன்னா மவுத்து لديه معنى ذلك فإن ذلك المعنى صالده هو ميشان الله قرآن درمت يلوانا صلقان قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبعكم بما كنتم تعملون نبي عندما لهم أكثر يلوانا صلقانا நீங்க எந்த மவுத்துல இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ எந்த மௌத்தை நீங்க வெறுத்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த மவுத்து வரக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ எந்த மவுத்திலிருந்து தப்புலத்துக்கு நீங்க முயற்சி செய்யமாக அந்த மவுத்து உங்களை சந்தித்தே தீரும் அத உங்களைய சந்தித்தே தீரும் வந்தே தீரும் உங்களோட மவுத்துக்கு பின்னால நீங்க எல்லோரும் எல்லா விஷயங்களையும் விளங்கி வச்சிருக்க கூடிய உங்களோட உள் ரங்கம் உங்களோட வெளி ரங்கம் எல்லா விஷயத்தையும் விளங்கி வச்சிருக்க கூடிய அந்த அல்லாவின் பக்கம் நீங்க திருப்பி அனுப்பப்படுவீங்க அந்த அல்லா நியோகம் எப்படி வாழ்ந்தீங்க நன்மையை செஞ்சீங்களா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் ரொம்ப தெளிவான ஆயசே அதனால தெளிவான சகோதரர்களே அதுதான் வாழ்க்கை அங்கதான் வாழப்போறோம் ஏதா அந்த மவுசி இல்ல வாழ்க்கையதான் மௌத்திருக்க கூடாது மவுத்து இல்லாததுக்கு பேர் தான் வாழ்க்கை இது வாழ்க்கை இல்ல இது போலி ஏமாற்றம் சகோதரர்களே இப்பதான் பேசிட்டு போனார் என்றாங்க ஏற்றுக்கொள்றாங்க இல்ல மவுத்து ஏற்றுக்கொள்றாங்க நாளைக்கு பத்து மணிக்கு சந்திக்கிறேன் சொன்னாரு நாளைக்கு பத்து மணிக்கு சந்திக்கிறேன் சொன்னவர் நாளைக்கு பத்து மணிக்கு கபூர்ல இறக்கப்படுறார் நம்ப இயலாத அளவுக்கு மவுத்து வந்து கொண்டிருக்க அதனால இதோட வாழ்க்கை அல்ல மேலாம் சொல்ல இதோட ஏமாற்றம் என்று நான் சொல்ல இல்லை இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் எவனும் அவன் தான் சொல்றான் அதனால சொல்றான் பல கவுர் துணியா இந்த துனியா உங்களைய ஏமாக்காம இருக்கட்டும் ஏமாந்த இத படைச்சிக்கிறேன் ஏமாக்கக்கூடிய ஒரு வசுவாகத்தான் இதை படைச்சிருக்கிறேன் இதனுடைய வெளிலங்கம் மாதிரி இல்ல இதனுடைய அந்த ரங்கம் இது வெளிலங்கம் பாக்கிறதுக்கு சும்மா பூத்து குலுங்கி கொண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கவர்ச்சியாக இருக்கிறேன் முடிவு அப்படி இல்ல இதனுடைய முடிவு கேவலம் இது ஆரம்பமும் மண் முடிவும் மண் இன்றைக்கு இந்த பில்லில் எடுத்தா கண்ணாடு இருக்கு எல்லாம் இருக்கு தகலனும் என்ன எல்லாத்திலேயும் மண் தான் மண்ணால தான் உருவாச்சு ஒன்று மேலையில் கீழே வந்த போல இல்ல மேலையில் ஒன்று கீழே வந்து இல்ல எல்லாம் மண்ணுல மனிதன் முயற்சி செஞ்சு மண்ணால உருவாக்கி இருக்கிறாங்க மூலப்பொருள் மண் தான் இப்படி குளிர்ச்சியா கவர்ச்சியா மனிதனை மயக்கி கொண்டிருக்கிறது இதுல முடிவு என்ன அதுவும் மண் தான் முடிவும் மண் தான் ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுமதியான ஒரு வாகனம் போகுது இல்லாமல் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா அது ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி சப்பையாகி இருக்கிறது அப்படியே போலீசு கொண்டு போயிட்டு போத்தி வச்சிருக்காங்க பார்க்கவும் இல்லாது வேற பார்ப்பாங்க கண்டமா இருந்த பெண்மணி ஆரம்பத்தை வித்தியாசமாய் இந்த பொம்புல திருந்தி சௌபா செஞ்சி வாழ்க்கையை மாத்திக்கொண்டே இளவெல்லாம் தொழுகையில அழுகையில அமல் விவாதத்திலே கழிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் சொல்லுவா நெய்ணி பல்குல்லுள்ளோ யார் எனக்கு ஓண்ட கனெக்ஷன் ஓண்ட தொடர்பு தான் எனக்கு தேவைப்ப மக்கள தொட வானோட சேர்ந்து பதவி நானும் கெட்டவளா போனேன் அதனால இந்த மக்களிட தொடர்பு எனக்கு தேவையில்லை இப்ப தேவை எனக்கு ஓட தொடர்பு தான் இதற்கொல்லோனோ அன்புத் எனக்கு கிடைச்சிட்டா ஓண்ட கனெக்ஷன் எனக்கு உண்டாகிட்டா பல் புல்லு எல்லா காரியமும் லேசாக எல்லா வேலையும் லேசாக துனியா ஆக்கிரம் சக்கரா கபல் எல்லாமே லேசாக கடைசியாக சொல்றாங்க மண்ணுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மண்ணோடு மண்ணாகிடு அதனால வெள்ளியமான சகோதரர்களே அதுதான் வாழ்க்கை சில புள்ளையகளை மமுத்தாவில் தான் பிறக்கு அயாத்த நிச்சயம் இல்ல மவுத்து நிச்சயம் உண்டாவி நாலு மாசத்துல உயிர் கொடுக்கப்பட்டு ஒன்பது மாசம் வரைக்கும் து தலை இங்க இருக்குது கால இங்க இருக்குது ஏதோ தடாவி பார்த்து அல்லது அவங்க உணர்றாங்க ஒரு கிழமைக்கு முன்னே மவுத்து எங்க மவுத்து மவுத்துக்குள்ளே மவுத்து வயிற்றுக்குள்ளே உண்டாக்கி வயிற்றுக்குள்ளே உருவாக்கி வயிற்றுக்குள்ள வச்சே உறுப்புகளை கொடுத்து வயிற்றுக்குள்ள வச்சு உயிரையும் கொடுத்து வயிற்றுக்குள்ள வச்சே உயிரையும் எடுத்துடுறாங்க துனியாவுக்கு வருவது மையத்தான் வருது அப்ப ஹயாத்து நிச்சயம் இல்லை சில புள்ள புறக்குது கண்ண துறக்குது மூடிக்கொடுந்து ஒரு நாள் கண்ணு மூடுது அதனால அல்லதீலாசியும் ஐயோக்கும் எவன்ட கையில இந்த சகல ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறோம் அந்த அல்லா மேலானவன் உயர்ந்தவனாகிவிட்டான் அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதற்கு சக்தி வாய்ந்தவன் அவன் எவன் அதன் தடுக்க அடுத்ததல்ல சொல்ற அல்லது ஹலகல் மௌத்த மௌத்தையும் ஹயாசையும் படைத்தான் என்று சொல்றான் முதலாவது சொல்றான் மௌத்தான் அல்லது மௌத்த உலகம் கருத்து கழகு முதலாவது மௌத்த சொல்றதுக்கு காரணம் நிச்சயமானது உங்களே ஜோதிக்கிறதுக்காக உங்கள அழகான அமல்களை செய்யறவங்க யார் என்று பாக்கிறதுக்கு தான் இந்த பொண்ணனால் வாழ்க்கையை தந்திருக்கிறோம் என்று அல்லா பிரான் சொல்ற அதனால கண்ணியமான சகோதரர்களே அங்க நாங்க நினைச்சு பார்த்துலாத அங்கே இருக்கு ஒரு மரத்தை பத்தி சொர்க்கத்துல இன்னு ஜவாது சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது அது எவ்ளோ உயரமான மரம் ஏன்னா ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு அரபிக் குதிரை குதிரை குதிரை ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழல் முடியாது என்று சொன்னிக்கு படவேயாது அப்படித்தான் இந்த புத்தி லிமிட்டெட் எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கிறேன் அவர் கத்தினார் என்றுதான் காதுக்கு கேட்கும் அவருக்கு கத்தவும் ஒரு அளவு தான் எங்களுக்கு கேட்கவும் மேலும் ஒரு அளவு தூரத்திலிருந்து பேசினார் அப்ப எங்கட பார்வை எங்களோட கேள்வி எங்களோட பேச்சு எங்களோட உடல்ல சக்திகள் எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் ஒரு அளவு தான் சந்திக்கிறார் அதுக்கு அந்தளவு செய்யாது ஆனா அல்லாவுடைய சக்தி அங்கு அதுக்கு அளவே இல்லை மனிதந்த அறிவுக்கு சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு கண்டுபிடிப்புக்கு எல்லாம் அங்கால உள்ளதுதான் அல்லாவுடைய சக்தி அதனால நாங்க எல்லாம் எப்படி இருக்கிறோம் வேண்டாம் புத்திக்கு பட்டாலும் மேற்கொள்வோம் புத்திக்கு படாக்கி மேற்கொள்வோம் அப்படி சொல்லும் நக்பமானது இல்ல பூர்த்தியானது இல்ல அதனால ஹரீசன் சொல்லப்பட்ட புத்திக்கு படுவது அதனால கண்ணியமான சொல்லு ஒரு மரம் நூறு வருஷம் ஒரு குதிரை ஒரு ஹாச எடுத்தா ஒரு ஒரு அவருக்கு நல்ல வேகமா ஓட்டுற ஒரு குதிரை ஒரு அவருக்கு நாற்பது மைல் ஓடுமாம் 24 ஒரு அவருக்கு நாற்பது மயில் இருபத்தி நாலு மனிதனோ கணக்கு பார்த்து முடிக்கவே இல்லாது கோடி வருடங்கள் கோடி வருடங்களும் கண்ணியமான சகோதரர்களே அப்படி ஏற்பாடு ஒரு மாளிகை ஒரு பலஸ் நம்ப சொன்னாங்க சூலுவாபி சமாய்த்து ஒரு முத்து முத்து அதை கொடங்கி ஒரு உடு ஒரு மாளிகை அதனுடைய உயரம் அறுபது மைல் அறுபது மைல் இல்லாத உலகத்தில் ஆகப்பெரிய வேர்ல் டாலஸ்ட் பில்டிங் என்று பார்த்தாலும் ஒரு மைலும் இல்லை இது அறுபது மைல் ஆனா ஒரு முத்து தயோதரே கரிகாணஹ் மண் கஸ்தூரி எல்லாம் அது நெய்கிற சின்ன கற்கள் முத்துக்கள் என்று சொன்னாங்க சொர்க்கத்துடைய செவல்கள் வெள்ளி இல்லாமல் ஒரு கல்ல அடுத்த கல்லோட சேர்த்திருக்கிறது சிமெண்டி ஆள் அல்ல கஸ்தூரியால் சொல்லலாம் பெரிய ஏற்பாடுகள் அந்த சகோதரர்களே சொன்னாங்க அல்லாவுடைய களிமா அந்த உலகத்துல மேலோங்க பாடுபடக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வெச்சிருக்கக்கூடிய அல்லாவுடைய களிமா அல்லாவுடைய ஜீன் இந்த உலகத்துல மேலோங்கோடும் அதுக்காக இவர் உடல் பொருள் நேரம் காலம் உயிர் எல்லாத்தையும் செய்ய தயார் அப்படி தியாகம் செஞ்ச மக்களுக்கு சொன்னாங்க சொற்க வருஷமொத்தர் பயணம் செய்தால் அது எத்தனை கோடி கிலோமீட்டர் ஆக இருக்குமோ ஏதாவது நினைக்கிற பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அஞ்சூறு வருஷ தூரம் சகோதரர்களே அவ்வாறு நல்ல நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒன்றுமே இல்லை சும்மா இந்த கண்ணுக்கு விளங்குகிற வானத்துக்கு கீழே வானமும் தான் அதிகமாக விளங்குது இந்த பூமிக்கு எடப்பட்ட ஒரு சின்னதோடு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தை போல பதிமூணரை லட்சம் மடங்கு பெருசென்றாங்க ஒன்பது கோடி முப்பது லட்சம் வயது கங்களை சில காத்திருக்குது நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரு சென்றாங்க இப்ப உள்ள சாய் சொல்றாங்க ஒரு மலக்கால் தான் படித்திருக்கிறான் அருஷ தூக்கி கொண்டிருக்கிறாங்க மலக்குமாறு அந்த மலக்குமார பத்தி ரசூலா சொல்ல சொன்னாங்க அந்த மலக்குமாரில் ஒரு மலக்கு அவருடைய ஒரு மலக்கட காதல இருந்து சண்டு வரைக்கும் உள்ள தூரம் அன்னூறு வருஷம் தூரம் எூறு வருஷம் பண்ணமோ அவ்வளவு தூரம் காதல இருந்து தந்து வரைக்கும் குத்திக்கு படாது யோசிக்க அதனால விண்ணியமான சொல்ல பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் ரெடியா இருக்கி நானும் நீங்களும் அதுக்கு ரெடியா இருந்தா யோசிக்கும் சொர்க்கம் எல்லாம் ரெடி எல்லாம் தயார் எல்லா ஏற்பாடோட இருக்கிறேன் அல்லா சொல்ற நீங்க எவ்வளவு தயாரிப்பு செஞ்சுக்கிறீங்க அதனால நாள் காலம் டைம் வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மிச்சம் வேகமா போயிட்டு கொண்டு டைம் நேர காலம் மவுசும் திடீர் திடீர் என்று சின்ன வயசுல மவுஸ் ஆகுறாங்க அப்ப நாங்க எல்லாம் எப்பயும் ரெடியா இருக்கணும் மேலான சமோக சௌபாவோட சிற்பாரோட யாருக்காவது எங்களால் அந்நியாயங்கள் நடந்திருந்தா மன்னிப்பை கேட்டுக்கொள்ளும் எவன்டையாவது மண் கொள்ளை அடிச்சிருந்தா எவன்டையாவது சாமி பூமிய பிடிச்சிருந்தா உலகத்துல பிரச்சனைய சம்திங் கொடுத்து தெரிஞ்சு கொள்ள இல்ல அங்க ஒரு சம்திங்கும் சரி வராது அது அந்த சொல்லி காட்டுறாங்க அந்த யோசனையோட மட்டும் அங்க வந்துறாங்க இங்க கலாவை கொடுத்து சம்திங் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வேற செய்திங்களை அந்த சிந்தனையோட அங்க வந்துறாங்க அங்க ஒன்று சரி வராது ஒவ்வொருத்தரும் மலப்பு வந்து கேட்டா நான் உங்களோட ரூகம் வந்திருக்கிறேன் நீங்க ரெடியா என்று கேட்டா நானும் சொல்லணும் நீங்களும் சொல்லணும் வாங்கலே உங்களையத்தானே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களையத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு ரெடிய இருக்கிறேன் இவ்வளவு நாளாக ஒருத்தருக்கு ஐம்பது வருஷம் இல்ல ஐம்பது வருஷமா நான் ரெடியாயிருக்கிறேன் எழுபது வருஷம் இல்லை எழுவது வருஷமா உங்கள உங்களையத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் என்று சொல்ற நிலைமையில இருக்க உண்மையிலே மலக்குள் முகத்து வந்து கேட்டு கேட்டு ரூம் எடுக்க இல்ல அவருக்கு ஆர்டர் என்ன எந்த டைம்ல எந்த செகண்ட்ல எடுக்க சொல்லி அவர் படுத்து கொண்டிருந்தாலும் சரி குடிச்சு கொண்டிருந்தாலும் சரி ஸ்மைப் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அவர் வருவாங்க பாவம் பருதாவது கொண்டும் இல்ல மலக்கல் மவுத்துக்கு அவர் அந்த கட்டளை நிறைவேற்றுறவங்க தான் மறக்குமார்கள் நான் யார் சொல்லணும் அம்மா கூறைய கூற ஒழுங்கு செய்ய எறினவர் கொழுவுல எனக்கு கூட நன்மை கிடைக்கிற கிடைக்கும் மொத்தமாக கிடைக்கும் இதுல அதுல கஷ்டம் பிரச்சனை இல்ல வெளிநாட்டுக்கு போறார் அப்பிரிக்கா காட்டுக்கு போறார் தங்கம் தேடி போறார் மாணிக்கம் தேடி போறார் அப்பிரிக்காட்டு திரும்பி வருவாரோ சரியா திரும்பி வாழவே சந்தேகம் அங்கே நிலைமைக்கு ஆனாலும் நாலு பணம் சம்பாதிச்சோணும் காட்டுக்கல்ல எங்கேயும் போத்தையா முயற்சி செய்ய அந்த கெட்டித்தனத்தை தீனுக்கு பாவிக்கல தீன் இந்த விஷயத்துல மட்டும் மார்க்கம் என்று வரப்போல பாப்பமே அல்ல நாடகத்துமே இன்ஷா அல்லா அப்படிதான் போறாங்க கைமுண்டு வரும் எங்களுக்கும் உங்களுக்கு தேவை இல்லை போஸ்ட் பண்ணி தகவும் மாட்டோம் நான் விளங்குற மாதிரி தான் சொல்றேன் அன் உன் உருண்டே உங்களுக்கு வெறுப்பா இருக்க போல நாங்கள் கிடைக்கும் சில நேரம் எழுதி கிடைத்தே தீரும் சிலவங்க சொல்றாங்க போது பிஸ்னஸ் நான் இப்ப ரிட்டர்ட் வீட்டுல போய் நிம்மதியை அறிக்க போற இவர் வீட்டுக்கு தேடி போறார் ஆஜியார் கல்லொண்டிருக்கி பாருங்களேன் போதும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் அவருக்கு இன்கம் வழி இருக்குது என்ன நிம்மதியாட்டுறாங்க தெரியுமா இவருக்கு இன்னும் எளிது இருக்கு எளிதின் வந்து சேர்ந்த காட்டுக்கு போனாலும் இவருக்கு அழந்தது கிடைச்சே தெரியும் இவரு போதும் போதும் இல்லாலும் கிடைக்கும் அது கிடைச்சி முடிய காட்டி மவுத்து வரையலாது பிரான் ஹரித்தான் சொல்றது இவனுக்கு எந்த அலந்த ஒரு புடி இருக்காட்டி ரூகு போவே இல்லாது இவனுக்கு எந்த ஒரு சொத்து தண்ணி பெலன் சிரிக்க முடிய காட்டியும் அந்த உடலுக்கு சேர காட்டியும் ரூஹு போவே இல்லாது சிலவங்களுக்கு சேர்த்து வாயால தண்ணியும் போவே இல்லாத வேறொரு வழியில யாரும் ஏற்கிறாங்க ஏற்றி அந்த அது முடிய போல தான் இல்லதான் போகுது அவரு உடலுக்கு சேரவேண்டி சிலவங்க வாராங்க ஒன்று ஊத்து வேறாங்க கொப்பிய ஊத்தி கொண்டாந்து குடுத்தா இவர் கட்டில இந்து கொண்டிருக்கிறார் செட்டியில குடிக்கிறார் மூத்தாவுதான் என்ன கருத்து கஃபி குடிச்சு மௌத்தாவில் இவருட ரிஸ்கலி பேலன்ஸ் இருக்கி அதை குடிச்ச ஆகணும் இவர் அது போலதான் மௌத்து போவார அதனால தனியா அலர்ந்தது நிச்சயமா கிடைக்கும் ஆனா முறையா எடுக்க பார்ப்போம் பொய் சொல்லி ஏமாத்தி அவண்ட பௌத்திலாட்டிச்சு மம்போலையாட்டிச்சு அநியாயம் செஞ்சு மோசடி செஞ்சு இப்படி மாசமான முறையிலும் ஹலால சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதுல வறக்க தெரிஞ்சு ஹராம சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் போனும் நாலு கேம் கொடுப்போம் கோடி தோரணும் அது தூய்யாவரம் செஞ்சாலும் சரி என்ன யாவரம் என்னாலும் பரவாயில்ல ஹலால் ஹரா புறவிக்கி பார்ப்போம் பள்ளிய சம்பாதிக்கும் போதாகும் சொல்லை மனைவி மக்களுக்கு கொடுக்கற சாப்பாடு சுத்தமா இருக்கணும் அது ஒரு வாப்பாட கட்டாய கடமை அவன் பிள்ளை சாலையான பிள்ளைகளாக அமைவாங்க அதனால அந்த கால நேரம் மிச்சம் சுருக்கமானது நிறைய சேவைகள் இருக்குது ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் டைம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவர்த அவர்தல் பணத்துல அவர்த நேரத்தை கொஞ்சம் மார்க்கத்துக்காகவும் டைம் கொடுக்கணும் முந்தி காலத்துல இத மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கவும் இல்லை ஆனா பிள்ளையில பத்து பன்னெண்டு பதினஞ்சு பெற்றாங்க ஒரு புள்ள எனக்கு தெரியுது தெரிய பொதுவான அமைப்புல மக்கீல மவுத்தாவின சனுசனமும் இல்லை இப்ப எல்லா வசதியும் இருக்குது சாதிக்கொண்டு ஊருக்கு உலகத்துக்கு பெருமைக்கு வாழ்ந்ததுதான் பெருமைக்கு வாழ்ந்ததுதான் மிச்சம் நிறைய பேர் கல்யாணம் அவங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம் அங்க கல்யாணம் இங்க கல்யாணம் தள்ளி தர இல்ல பெருமை அடிக்கிறதுக்கு நல்லா தந்திருக்கிறான் நல்ல காரியங்களுக்கு செலவரை செலவழிக்க கஷ்டவாதிகளை ஒப்படைக்கத்தான் கூட தந்திருக்கிறான் உங்களுக்கு அதனால அதையும் நல்லா விலகி கொள்வோம் இது ஊருக்கு காட்டத்துக்குள்ளதல்ல இது அமான இந்த பணங்கள் தரப்பட்டிருக்கு அமானிலம் கிராம வேலைகள் செய்ய நிறைய சேவைகள் இருக்கு மார்ஷா அல்லா செய்தவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல மார்ஷா வேர்ல் பாஸ்பஸ் ரிலிஜன் கூகுள்ல அடிச்சு பார்த்தா உலகத்துல ஆக வேகமா பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் ஏதேன்னு பார்த்தா இஸ்லாம் தான் மீடியாக்களை வச்சு அவங்க பாக்குறாங்க முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் என்ன என்ன செய்யலுமோ எல்லாம் எவ்வளவு காட்ட காட்ட இஸ்லாம் வளர்ந்து கொண்டேன் இஸ்லாம் மேலோங்கொண்டேன் இஸ்லாத்தை வளர்க்கிறவ நல்லா இஸ்லாத்தை பாதுகாக்கிற நல்லா நானும் நீங்க எதுவும் யோசிக்கணும் இணையால இஸ்லாத்துக்கு மார்க்கத்துக்கு தீனுக்கு நல்ல காரியங்களுக்கு என்னையால என்ன செய்யும் செலவழிக்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் தீனுக்கு செலவழிக்க வேணுமா என்கிட்ட சல்லி இருக்கு இங்கிற மாதிரி அவங்க அவங்க எவ்வளவு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏழு மாநில செலவழிப்போம் எப்படியாவது அல்லாட்ட தீன் அல்லாட களிமா இந்த உலகத்துல மேலவங்க அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் எனது நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறார் இந்த வார மக்களை பார்க்கணும் கவனிக்கணும் இஸ்லாச படிச்சு கொடுக்கணும் அவங்க ஒரு நல்ல முஸ்லீமா ஒரு என்வயரன்மெண்ட உருவாக்கி அவங்க இந்த பிச்சை வாங்கி கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து கடைகடையா உடுவிடாமல் பிச்சை வாங்கி கொண்டு இருக்கிறதுக்கு வைக்க கூடாது அப்படி கேவலமான மார்க்கம் அல்ல இஸ்லாம் அதனால்தான் இஸ்லாம் சொல்லுது உங்களோட சகாத்த முஹல்ல குழுவுக்கு இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து கொண்டு வர விரும்புறவங்களுக்கும் கொடுக்க சொல்லுது இஸ்லாம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் விசேஷமாக யார் விரும்பி இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ எங்களுக்கு யாரையும் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்க சண்டி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கவும் இல்லாத நாட்டிலையும் தட இஸ்லாத்துலையும் தட முஸ்லிம்களுக்கு மட்டும் மார்க்கம் இல்ல முழு உலக மக்களுக்கு உள்ள மார்க்கம் அல்லா முஸ்லீம்கள்ட மட்டும் ரப்பா இல்ல முழு மனிதர்களுடைய ரப்பா அல்ல ரவன் ரபுல் முஸ்லிமின் குரான் உடல் முஸ்லிமின் அல்ல குரான் முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கு மார்க்கட் பண்ண இல்ல கண்ணியமான நவிய உலகத்துக்கு அறிஞர் தெரியல நாங்க அன்னைக்கு ஒரு ஒரு நேரடி சொல்ற நாங்க ஜெயசு ஜீசி இருக்கிற அளவு எங்களுக்கு முகமது அப்து தெரியாது பத்து தெரியாது காரணம் நாங்க விளக்கப்படுத்த இல்ல பயம் மறக்கத்தேவையில் சொந்தக்காரன் தாரு கை காலுக்கு சொந்தக்காரன் யாரு ஒரு அல்பனி ஒரு ஒரு ஊசி ஊசிய உருவாக்கினவன் இருக்கிறான் சும்மா ஊசி வந்து கூட இல்ல இந்த உலகத்தை எல்லாத்தையும் தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உடலை தயாரிச்சவன் இந்த கண்ணுக்கு சொந்த யார் கேள்வி ஒன்று லேச கேட்டு விளங்கப்படுத்த அல்லா சொன்ன இதை உருவாக்கிறவன் நான் சொல்லாசி பரவாயில்ல ஒத்தனும் சொல்ல இல்லைன்னு சொல்லி சொன்னவன் நினைக்கிறான் நான் தானே உனக்கு கண்ண காத மூக்க உறுப்புகள் எல்லாம் உருவாக்கிறவன் நான் என்றானே அல்ல உங்களுக்கு ரெண்டு தர இல்லையா கேட்கிறான் ஒரு நாட்டையும் நான் தரையில் அவ தந்த நல்லா அவன் அவனுக்கு சொல்றதுக்கு ஏன் பயப்படுவோம் எங்களுக்கு இந்த மற்ற கல்வா சொல்லாத சகோதரர்களை வச்சு நல்லா சல்லி சம்பாதிக்க அவங்களுக்கு அவங்களோட பேச்சி கலச்சி அவங்களோட தலைய கழுவி அவங்க சாக்கலைக்கிறத நாட்டி கடிக்கணும் வேண்டாம் ஏன் அல்லாவை பத்தி சொல்றதுக்கு பயம் இஸ்லாத்தை பத்தி அல்லது வாங்க பழங்கப்படுத்து வருவா இல்லாட்டி எல்லாரும் பொறுப்ப முடிச்சு கிராமத்துல அல்லா கேப்பான் என்னைய பத்தி சொன்னியா நீ அவனை வச்சு நல்லா தள்ளிய சம்பாதித்து திண்டாய் ஆனா என்னைய பத்தி எப்பயாவது சொன்னியா என்று ஒரு கேள்வி நாங்க சொல்ல குற்றவாளிகள் அதனால கண்ணியமான சொல்ல இந்த க்ராசின் பக்கம் வரக்கூடிய மக்கள் இந்த காசுகளை அவங்களுக்கு சரியான கஷ்டப்படுறாங்க மக்கள் மார்ஷால்தான் அது பல்கலைகளுக்கு ஸ்கூல்களுக்கு ஹாஸ்பிட்டல்களுக்கு ஆமி கேம்ப்ஸ் ஆமி கேம்ப் தண்ணி மாஷால அந்த அதாவது நலனிங் இருக்கிறேன் ஸ்டியூப் வேன் அது இருநூறு அடி முன்னூறு அடி முன்னூற்று அடி இப்படி பெரிய அமைப்புல அதை தோண்டி தண்ணி கேட்பாடு செஞ்சு கொடுக்கப்படுவது மக்கள் மக்கள் மாஷால குடுக்குறாங்க உமடை பேர்ல வாப்படை பேர்ல சாப்பாடை கொடுத்தா பரவாயில்ல சிந்து முடிச்சிடுவாங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சா கபருக்கு நன்மை வேட்டுக்கொள்ளு இந்த மாதிரி ஹாமி சென்டர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இஸ்லாசை விளங்கி கொள்ளுமே கொடுப்பாங்க விலங்கப்படுத்துவாங்க நிறைய நான் முஸ்லீம் சகோதரர்கள் அதே போல அதாவது இதுல யூனிவர்சிட்டிகள் இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்களுக்கு இஸ்லாசை பத்தி விளங்கப்படுத்தி அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சு அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஏற்பாடு எல்லாம் நடக்குது அதனால அதுக்கு தான் நீங்க வெளியே டில் வச்சிருக்கிறாங்க நீங்க ஒரு டில்ல ஃப்ரீயா எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது உங்களால ஏழு மாணத்தை டெய்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ரசீவ் தருவாங்க எல்லாம் சித்தமாக நடந்து கொண்டிருக்கீங்க எனவே மேலாண் சொல்ல ஏதாவது எங்களால ஏழு மாணத்தை செய்யவும் பெரிசா கையே இல்லாட்டி உடலாலே இல்லாட்டி பணத்தாலே அது செய்யும் எங்கள கொஞ்சம் நல்ல வேலைகளுக்கு கொடுக்கும் அதனால அல்லா திரும்ப செய்வான் எங்களோட வாழ்க்கையில இன்னும் நாள் இருக்க போறோமோ தெரியா இருக்கிற நாளைக்குள்ள அல்லா விரும்பக்கூடிய நல்ல வேலைகளை செஞ்சு அல்லாவ சந்தோஷப்படுத்தி கொண்டு அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா இதில் அனைவருக்கும் தந்தருள்வான வரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்றம் குறைகளையும் அருள்வாயா எங்கள பெற்றோர்கள் எங்கள உம்ம வாப்பட பாவங்களை மன்னிப்பாயா அவங்கள கபறுமாக்கி வைப்பாயா அவங்களுக்கு ஆசிரத்தில் பெரிய அந்தத்தை கொடுப்பாயா அல்லா இஸ்லாக்கிய முஸ்லீங்களை நன்றி பாதுகாப்பாயா அல்லா யா ல்லா குறிப்பாக உலகத்துல முஸ்லீம்கள் பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்கயா குறிப்பாக பல சீன்ல முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க யா லா நீ எல்லாத்தையும் விளங்கினவன் நீயே உடனத்தை கொண்டு உதவி செய்வாயா யாருலா நீயே திருமை செய்வாயா நீயே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா அந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை நீ குடித்து விடுவாயா யா லா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க கூடிய எங்களோட மாணவர்கள் எங்கள பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்து அந்த எக்ஸாம்களை நேசாக்கி வைப்பாயா கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீ எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து